உங்களால் மேலும் நீங்க சுத்தப்படுத்தி பச்சை பயிர் சேர்த்து கீரையாக கடைந்து வாரம் இருமுறை அல்லது மூன்று முறை எடுத்து வந்தால் இந்த ஆசன கடுப்பு மூலக்கடுப்பு எளிதில் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்